வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து இன்று நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதியுள்ள மனமும் வலியும் என்ற கற்றையிலிருந்து சில பகுதிகள் இரண்டு வகை வலிகள் உண்டு ஒன்று உடல் பூர்வமானது மற்றது மனோபூர்வமானது பெரும்பாலான உடல் வலிகள் மனம் எப்படி வினை புரிகிறது என்பதை பொறுத்து அதிகமாகிவிடுகிறது உதாரணமாக பல் மருத்துவத்தில் பத்து சதவிகிதம் உடல்பூர்வமானது தொன்னூறு சதவிகிதம் மனோபூர்வமானது பல் மருத்துவ சிகிச்சையில் பெருமளவு கஷ்டம் பயத்தினால் பல் மருத்துவரின் இருக்கையில் நோயாளி அமரவைக்கப்படுவதற்கு முன்பே ஏற்பட்டுவிடுகிறது நவீன பல் மருத்துவ உதவியால் பல் மருத்துவ சிகிச்சையில் உண்மையான உடல்வலி பெரும்பாலும் நீக்கப்பட்டுவிட்டது சுய கட்டுப்பாட்டின் மூலம் மன அமைதியை தேடுபவர்களுக்கு உடல்வழியை வெற்றி கொள்வது மாபெரும் பிரச்சனைகளில் ஒன்று தன் மனத்தை முழுமையாக வசப்படுத்த அது ஒருவனுக்கு மிஞ்ச முடியாத வாய்ப்பினை தருகிறது தன் சொந்த வழியில் வாழ்க்கையில் நன்மை பெற இதை ஒருவன் செய்தாக வேண்டும் வயிற்றை முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள் உடல்வழி பற்றிய பயத்தை வெற்றி கொள்வது கடினமாக இருக்காது அமெரிக்க இந்தியர்கள் உடல்வழி பற்றிய பயமின்றியே இருந்து வந்திருக்கிறார்கள் வெள்ளையரின் வரவால் மென்மையாகி கெட்டுப்போவதற்கு முன்னர் இந்தியர்கள் காயம்பட்டால் எதுவுமே நடக்காதது போல் நடந்து சென்று தங்கள் அன்றாட வேலைகளை பார்ப்பார்கள் இந்தியர்களிடமிருந்து இப்பாடத்தை கற்றுக்கொண்டு பல அறுவை மருத்துவர்கள் சில வகை நோயாளிகளை அறுவை சிகிச்சை முடிந்த குறுகிய காலத்தில் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பச் சொல்கிறார்கள் இந்தியர்களைப் போலவே அறுவை மருத்துவர்களும் இயற்கையை சார்ந்திருந்து அதோடு புத்திசாலித்தனமான ஒத்திசெய்ந்து செயல்பட்டால் அதுவே நன்கு குணப்படுத்திவிடுகிறது என்று அறிந்திருக்கிறார்கள் தெற்கு மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் இன்று பிரசவித்து குழந்தை பெற்றுவிட்டு நாளையே வீட்டு வேலை செய்யவோ வயல் வேலைக்கு கூட திரும்பவோ செய்யும் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரசவம் என்பது பல பெண்களுக்கு வரும் தலைவலி அல்லது ஜலதோஷம் போல்தான் அவர்களுக்கு உடல்வெளி பற்றிய பயமே இல்லை போர்க்காலத்தில் சண்டையில் மோசமாக காயம்பட்ட பிறகும் கூட தொடர்ந்து வீரர்கள் சண்டையிடுவது ஒன்றும் புதிதல்ல போர் முடியும் வரை கூட பெரும்பாலும் அவர்கள் எந்த வழியும் உணர்வதில்லை போர் பற்றிய மன அழுத்தத்தில் வீரனின் மனம் அப்போதிருக்கும் வேளையில் முழுமையாக உடல் உடல்வழி பற்றிய பயத்திலிருந்து விடுபட்டுவிடுகிறது எனவே அவனது உணர்வுகள் குறைந்து சாதாரணமாகும் வரை அவன் வலியை உணர்வதில்லை மேற்கண்ட அனைவரும் அறிந்த உண்மையிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டால் உடல் மனவலியை விட்டு உலகவும் எல்லா வகையான பயத்தையும் வெல்லவும் எல்லா கவலைகள் எரிச்சல்களையும் மாற்றவும் இயற்கை நமக்கு அற்புதமான திறனை தந்திருக்கிறது வெளிப்படையான உண்மை வெற்றியின் விஞ்ஞானத்தை அமைத்து கற்றுத்தருவதில் நான் பெற்ற நாற்பது வருட அனுபவத்தில் நான் பெற்ற முக்கியமான பாடங்களில் ஒன்று அதிக வெற்றிகரமான உயர்ந்த மனிதர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் தலைவர்களாக இருப்பவர்கள் உடல் மனவழி இரண்டு பற்றிய பயத்தையுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு நேர் எதிராக தோல்வியாளர்களும் எப்போதுமே தேராதவர்களும் உடல் மனவழி இரண்டு பற்றிய பயத்திற்கு மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இந்த உண்மையிலிருந்து உடல்வழி மனவழி பற்றிய பயத்தை வெல்வதற்கும் ஒருவன் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றி பெறுவதற்கும் நேரடியான முக்கியமான தொடர்பு இருக்கிறது என்று தெளிவாகிறது இதுதான் முக்கியமானது உடல் மனவழியை வெற்றி கொள்வது என்பது ஒருவன் தன் மனத்தை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டான் என்பதைத்தான் அழுத்தமாக சுட்டிக்காட்டுகிறது இதை மட்டுமே இந்த ஒன்றை மட்டுமே மனிதன் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையாக கடவுள் தந்திருக்கிறார் நன்றி வணக்கம்